அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம சுடும் கோபம் அப்படிங்கிற நெருப்பு தன்னை கொல்றது மாத்திரம் இல்லாம தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுற்றத்தார் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையுமே அது சுட்டுவிடும் இதுக்கு விளக்கம் பார்ப்போம் நெருப்புக்கு ஒரு பேர் சேர்ந்தாறை கொல்லி ஆ சினமென்னும் சேர்ந்தாறை கொல்லின்னு சொல்கிறார் அது காரணப்பெயர் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவார்கள் இந்த விறக பற்றின நெருப்பு விறக கொன்று கொண்டே தன்னை காட்டிக்கொள்கிறது இந்த நெருப்பை என்ன பண்ணும்னா விறக அழித்து கொண்டே இருக்கு தன்னை காட்டி நிற்கிறது நெருப்பு தெரிகிறது விறகு குறைஞ்சிக்கொண்டே வருகிறது அப்புறம் விறகு ஒழிஞ்சு போனதுக்கு பிறகு அதாவது விறகு ஒழியன்னா விறகு நெருப்பால் எரிக்கப்பட்ட பிறகு அந்த நெருப்பும் இல்லாமல் போயிடுறது அது மாதிரி இந்த ஜீவாத்மாவை பிடிச்சிருக்கிற மனசில் இருக்கிற கோபமானது த ஜீவாத்மாவை மறைச்சு அது மாத்திரம் அந்த கோபம் பிரதானமாகிடுறது ஜீவாத்மா தான் பெரிசா இந்த ஜீவாத்மாவை மறைச்சு நான் இருக்கேன் என்னிடத்தில் கோபம் இருக்குதுன்னு பிரித்து பார்க்க தெரிய முடியறதில்லை அதாவது தன்னுடைய இருப்பையே மறைக்கிறது இந்த கோபம் உயிரினுடைய குறிக்கோளை நன்றாக மறைத்து விடுகிறது அதை உயிரே மறைத்து விடுகிறதுன்னு சொல்கிறோம் அந்த கோபம் முக்கியமாக வெளிப்பட்டு உயிர் வந்து இந்த உலக வாழ்க்கையில் அறிவு அன்பு அறத்தை வளர்க்கணும் அந்த அறிவு அன்பு அறத்தை வளர்க்கிற தன்மையை அழித்து விட்டு அப்புறம் அந்த கோபமும் காணாமல் போய்விடுகிறது அது மாதிரி இந்த சேர்ந்தாறை கொல்லி அப்படிங்கிற இந்த உபமானத்தினால இந்த சான்றுனால கோபத்தின் தன்மை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு நெருப்பு தான் பிடித்த பொருளை பற்றி அந்த பொருளை அழித்து விட்டு தானும் காணாமல் போகிறது ஆக ஆளையே இல்லாமல் பண்ணிடும் ஆடு இருந்தால் கோபம் ஆளே இல்லாமல் பண்ணிடும்னா இந்த உடல் வாழ்க்கையே பயனற்றதாகிவிடும் அர்த்தம் அப்புறம் கோபத்தை யார்கிட்ட காட்டுறது கோபத்தை காட்டுறதுக்கு ஜனங்கள் இருந்தால் தானே நம்மளை சுற்றி எல்லாரும் போய்விடுவார்கள் நம்மால் கோபப்படவும் முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டார்கள் நமக்கு பாதுகாப்பும் இருக்காது அதனால தான் இதை சொல்கிறார் நெருப்ப காட்டிலும் சினம் வந்து கோபமானது ரொம்ப கொடியது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் நம்ம காப்பாற்றக்கூடிய பாதுகாவலா நம்ம கூட இருக்கக்கூடிய சுற்றத்தாரையும் நம்ம ரொம்ப கோபக்காரன்னா நம்மளை விட்டு வெளியிடுவாங்க அதனால தான் சுற்றத்தாரையும் அழித்து விடும் அப்படின்னு சொன்னார் இனமென்னும் ஏம சுடும் அதுக்கு அர்த்தம் பார்ப்போம் கொல்லும்னு சொல்லலை சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிறது சேர்ந்தாறை கொல்லிங்கிற நெருப்பானது நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களெல்லாம் நெருங்காமல் தடுத்து விடும் சுடும் சு சொன்ன அவர்களையும் பாதிக்குவது கோபம் உடையவன் பாதுகாவல் கோபம் இருக்கிறவனுக்கு யாரும் பாதுகாப்பு தரமாட்டார்கள் அவனுக்கு உதவி புரியமாட்டார்கள் கருத்து இனி பதவுரையை பார்க்கலாம் சினம் அப்படின்னா கோபம் என்னும் என்னும்னா எனப்படும் சேர்ந்தாறை தன்னை சேர்ந்ததை அழிக்கும் தீ கொல்லி கோபப்படுகின்ற அந்த மனிதனை மட்டுமல்லாமல் ஏமா தனக்கு பாதுகாவலாக இனம் என்னும் தான் சார்ந்துள்ள உறவினர்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் இது துறவின்னு சொன்னால் துறவரையில் இருக்கிறதுனால தான் சார்ந்துள்ள மெய்ப்பொருளை உணர்த்தும் பேரறிஞர்கள் எனப்படும் புனையை புனையினா படகு படகையும் ஆக படகோட ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் எப்படி கடலில் நாம் படகின் துணை கொண்டு கடலை கடக்கிறோமோ கப்பல்னால் வச்சு இதாக இருந்தாலும் சரி சுடும் சுடும்னா சுட்டுவிடும் அந்த படகை எரித்துவிடும் எரித்துவிடும்ங்கிறத சுட்டுவிடும்னா நீக்கிவிடும்ங்கிற அர்த்தத்தில் சொல்லணும் இங்கே உணர விரும்பும் துறவியனிடமிருந்து அல்லது மனிதனிடமிருந்து வாழ்க்கையில் அமைதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்கின்ற மனிதனிடமிருந்து அவர்களெல்லாம் உற்றார் உறவினர்கள் சுற்றம் நண்பர்களையெல்லாம் நீக்கிவிடும் என்பது கருத்து இதனுடைய பொழிப்புறைய மறுபடியும் சொல்கிறேன் கோபம் எனப்படுகின்ற தன்னை சேர்ந்ததை அழிக்கும் தீயானது கோபப்படுகின்ற அந்த மனிதனை மட்டுமல்லாமல் அல்லது அந்த துறவியை அல்லாமல் அந்த மனிதனுக்கு பாதுகாவலாக அவன் சார்ந்துள்ள உறவினர்கள் நண்பர்கள் அவர்களையும் அல்லது துறவி என்கின்ற கோணத்திலே பார்க்கின்ற போது குருமார்கள் தனக்கு உதவி புரிகின்ற குருமார்களையும் அது சுட்டுவிடும் சுட்டுவிடும் என்றால் நீக்கிவிடும் என்பது கருத்து ஆகவே உண்மையை உணர விரும்புகின்ற துறவியனிடமிருந்து எல்லோரும் விலகி விடுவார்கள் கோபம்ங்கிறது துறவிகிட்ட இருந்தா சாதாரண மனிதனுக்கும் இது பொருந்தும் சாதாரண மனிதன் எந்த மனிதனுக்கும் எந்த மனிதனும் சாதாரணம் உயர்ந்தவன் சொல்ல வேண்டியதில்லை நடந்து கொள்ளுகிற முறையை வைத்து அப்படி நாம் சொல்லுகிறோம் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்லாம் சொல்லுகிறோம் உண்மையில் மனிதன் எப்பொழுதும் நல்லவனாகலாம் எனவே கோபத்தை நீக்கி நாம் எப்பொழுதும் அமைதியோடு நம்மை சார்ந்திருப்பவர்களுடன் எல்லோரிடத்திலும் அன்பை பொழிந்து அறத்தை வளர்ப்போம் திருவள்ளுவர் திருவடிகள் நமக்கு துணை புரியட்டும் சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்